அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒருவனை ஒரு பணிக்கு ஏற்றுக்கொள்ளும் முன்னர் அவனுடைய குணநலன்களையும் குற்றங்களையும் ஆராய்ந்து குணநலன்கள் குற்றங்களை விட அதிகமாக இருக்குமேயானால் அவனை செயல் புரிவதற்கு துணையாக ஒருவன் கொள்ள வேண்டும் சகல குணநலன்களும் அமைந்தவராக யாரும் இருக்க முடியாது சென்ற வகுப்பிலே இதை பார்த்தோம் எனவே குணம் அதிகமாக உள்ளவரை தேர்ந்து எடுத்துக் கொள்வாயாக குற்றமும் நாடி என்பதனால் குற்றம் காணக்கூடாது என்பதும் பெறப்படும் இவ்விரண்டினாலும் குற்றமே இல்லாதவர் இல்லை என்பதும் குணமே உடையார் இல்லை என்பதும் குற்றம் குறைந்து குணம் மிகுதியாக உடையவரை தெளிக என்பதும் கூறப்பட்டது அதாவது குணங்களும் குற்றங்களும் தெரிஞ்சாலும் குண அதிகமாக இருந்தால் குற்றத்தை பெரிசா கருதாமல் குணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை பணிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கருத்து இந்த நான்காவது குரட்பாவில் குணமே உடையவர் உலகத்தில் அரிதானவர்கள் என்பதால் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து பார்த்து குணம் அதிகமாக இருப்பவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஒளையார் சொல்லியிருக்கிறார் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கம்பராமாயணத்தில் வாலிவதைப் படலத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது பாடலில் ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார் வில் தாங்கு வெப்பு அன்ன விளங்கு எழில் தோழ உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை பெற்றார் உழைப்பெற்ற பயன்பெறும் வெற்றியல்லால் அற்றார் நவை என்றலுக்கு ஆகுனர் என் கொல் என்றான் வில்லை ஏந்திய மலையை ஒத்து விளங்குகின்ற அழகமைந்த தோள்களை உடைய லக்ஷ்மணா இந்த உலகத்தில் தவறாத நல்லொழுக்கம் பொருந்தியவர் ஒரு சிலரே ஆவர் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்காதவர் பலர் என்பதே உண்மை மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை இனி பதவரை பார்ப்போம் அறவே குற்றமற்றவர் உலகத்தில் கிடைக்க மாட்டார் எனவே குணம் குணங்களை நாடி ஆராய்ந்து குற்றமும் குற்றங்களையும் நாடி ஆராய்ந்து அவற்றுள் அவைகளுள் மிகை மிகுதியாக எது உள்ளதோ அதனை நாடி ஆராய்ந்து மிக்க மிகுதியானவற்றின் அடிப்படையில் குழல் முடிவெடுக்க வேண்டும் அறவே குற்றமற்றவர் உலகத்தில் கிடைக்க மாட்டார் எனவே குணங்களை ஆராய்ந்து குற்றங்களையும் ஆராய்ந்து அவைகளுள் மிகுதியாக எது உள்ளதோ அதனை ஆராய்ந்து மிகுதியானவற்றின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் குணமே உடையவர் அரிதாக இருப்பதால் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இதன் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்